புரட்சியை ஒன்றி தள்ளிய ஏப்ரல் ஆய்வுரைகள் தான் புரட்சிக்கு வெளியே தனியாக நிற்பார் நாம் எல்லோரும் செல்வோம் முன்மொழிந்து பேசிய ஏப்ரல் ஆய்வுகள் குறித்து பிளக்னோ சொன்னது இன்னும் ஒரு படி மேலே சென்று இவை அனைத்தும் வெறும் பிதற்றல் என்றார் இப்படியாய் புரட்சியின் திட்டம் குறித்து நடைமுறை உத்தி குறித்து பழங்கருத்துக்களை கையாண்டவர்களை மார்க்சிய தத்துவ வெளியில் சித்தாந்த ரீதியாக அடித்து நொறுக்கி புரட்சியின் நடைமுறையில் யதார்த்தமாக்கினார் தோர் லெனின் இது எப்படி சாத்தியமாயிற்று சூழல் புரட்சிகரமாக மாறிவிட்டது என்பதை எப்படி உணர்வது ஒரு மார்க்சியவாதி நெருக்கடியான சூழல்களை எப்படி எதிர்கொள்வது கட்சியை மக்களை புரட்சிகர இயக்கத்தில் எப்படி பங்கேற்க இப்படியாய் பல்வேறு வினாக்களை எழுப்பி தெளிவு பெற உலக புரட்சிகர சக்திகளுக்கு இன்றும் தோர் லெனின் ஆசானாக திகழ்கிறார் அவர் எழுதிய எழுத்துக்களை நூல்களை நிதானமாக படித்து புரிந்து கொள்வது காலத்தின் தேவை அதிலும் உலக அளவில் மார்க்சி அறிஞர்கள் லெனினது எழுத்துக்களை இன்று பல்வேறு காலகட்டங்களாக தொகுத்து ஆய்வு செய்து வருகின்றனர் அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிப்ரவரி முதல் அக்டோபர் வரையிலான எழுத்துக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இவ்வெழுத்துக்கள் தொகுக்கப்பட்டு பிரகாஷ்காரத் முன்னுரையோடு லெனின் ஆயிரத்தி என்ற புத்தகத்தை லெஃப்ட் வேர்ல்ட் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது இக்காலகட்டத்தை அதாவது புரட்சிகரமான காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் லின எழுத்துக்களின் மிக முக்கியமானது ஏப்ரல் ஆய்வுரைகள் ஏப்ரல் தீசஸ் இந்த ஆய்வுகளின் சாராம்சத்தை லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தபோதே கடிதங்கள் வாயிலாக கட்சி அணிகளுக்கு தெரிவித்த வண்ணம் இருந்தார் அது தூர தேசத்திலிருந்து கடிதங்கள் லெட்டர்ஸ் அஃபர் என தொகுக்கப்பட்டுள்ளது ஆனால் லெனின் அனுப்பிய முதல் கடிதம் மட்டும்தான் அப்போது கட்சி பத்திரிகையில் வெளியிடப்பட்டது மற்ற கடிதங்கள் அக்டோபர் புரட்சிக்கு பின்புதான் அச்சாகியது எனவே ரஷ்ய புரட்சியை வினை ஊக்கியாக செயலாற்றியது ஏப்ரல் ஆய்வுகளில் தான் உருவானதன் பின்னணி ஒரு நாள் மத்திய உணவுக்கு பிறகு லெனின் அவரது புகழ்பெற்ற நூலுன்ற எழுதுவதற்கான விவரங்களை சேகரிக்க நூலகம் நோக்கி செல்ல தயாராகிறார் அப்போது அங்கு வந்து போலந்து நாட்டிலும் புரட்சியாளர் உங்களுக்கு செய்தி தெரியாதா ரஷ்யாவில் புரட்சி தொடங்கிவிட்டது என்கிறார் அப்போது லெனின் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜூரி தலைநகரத்தில் இருந்தார் இச்செய்தி லெனினை உற்சாகம் கொள்ள வைத்துவிட்டது உடனே ரஷ்யா செல்ல தயாராகிறார் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த லெனின் அடுத்த சில தினங்களிலேயே பல்வேறு கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் ஏறி ரஷ்யா செல்கிறார் இப்பயணம் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளனர் அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமான கட்டுரையை ரஷ்ய புரட்சி நூற்றாண்டு சிறப்புதழில் பிரண்ட்லைன் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டுள்ளது இந்த பயணத்தின் போதுதான் லெனின் தனது ஆய்வுரைகளை வளர்த்தெடுக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் அது முன்மொழியப்பட்டதால் ஏப்ரல் ஆய்வுகள் என அழைக்கப்படுகிறது அப்போது முதல் உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த யுத்தம் குறித்து எத்தகைய நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என முடிவெடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் கட்சிகளின் சர்வதேச காங்கிரஸ் விவாதிக்கிறது அம்மாநாட்டின் முடிவாக முதலாம் உலக யுத்தம் ஏகாதிபத்தியங்களுக்கிடையே நாடு பிடிப்பதற்கான போட்டிதான் எனவே சோசலிஸ்டுகள் இந்த யுத்தத்தை ஆதரிக்கக்கூடாது மேலும் உள்நாட்டில் பாட்டாளி வர்க்க புரட்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என முடிவெடுக்கின்றனர் இம்மாநாட்டில் பங்கெடுத்த சோசலிஸ்ட் சக்திகள் தங்களது நாட்டுக்கு திரும்பியுடன் தங்களது நாட்டின் முதலாளித்துவ அரசியலுக்கு பின்னால் போருக்கு ஆதரவாக அணி திரண்டு நின்றனர் குறிப்பாக அக்கால கட்டத்தில் மிக பெரும் செல்வாக்கு கொண்ட கட்சியாக ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு லட்சம் உறுப்பினர்கள் கொண்டிருந்த அக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்து கொண்ட பறந்து பட்ட கொண்டிருந்தது ஆனால் கார்ல் கவுஜ்கி தலைமையிலான இக்கட்சி தான் முதலாம் உலக யுத்தத்தின் போது மிக துரோகமான முடிவுனை எடுத்தது ஜெர்மனி நாட்டு பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு யுத்தத்தின் நெருக்கடியை பயன்படுத்தாமல் அந்நாட்டு முதலாளித்துவ அரசுக்கு சாதகமாக முதலாம் உலகப் போரை ஆதரித்தது இது சர்வதேச சோசலிச சக்திகளுக்கு பெரும் பின்னடை உருவாக்கியது இத்தகைய கருத்துக்கள் தான் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவிடம் இருந்தது ஏகாதிபத்திய போரை உள்நாட்டு போராக மாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி லெனின் தலைமையிலான போல்ஸ்பிக்குகள் மட்டுமே செயலாற்ற துறையினர் ரஷ்யாவில் தொழிலாளர் போராட்டங்கள் வெடித்து கிளம்பென தொழிலாளர்களின் எழுச்சியை நசுக்க பெத்ரோகிராட்டிற்கு அனுப்பப்பட்ட ராணுவம் தொழிலாளர்களோடு கரம் கோர்த்து கொண்டதும் புரட்சி தீ பற்றி எறிய ஆண்டுகள் அசைக்க முடியாத ஜார் ஆட்சியின் அதிகாரம் அகற்றப்பட்டதும் போல்சீக்கிகள் மக்களோடு போராடி கொண்டிருந்த போதே ஆயிரத்தி பிப்ரவரி மாதம் ரஷ்ய முதலாளியின் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க மிதவாத முதலாளியுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டனர் சுதந்திரத்துக்கான மக்களின் கோரிக்கைகளை புறந்தள்ளி தனக்கு சாதகமாக அதாவது புரட்சிக்கு எதிரான பாதையில் இடைக்கால அரசு செயல்பட தொடங்கியது இத்தருணத்தில் தான் ஆயிரத்தி பிப்ரவரி மாதத்தில் வெடித்த புரட்சி செய்தி தொலைதூர தேசத்தில் இருந்த லெனினை ரஷ்யா நோக்கி உந்தி தள்ளியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதினாறு நள்ளிரவில் பெட்ரோக்ரா நகரத்துக்கு வந்து சேர்கிறார் லெனின் வந்ததும் புரட்சியின் முன்னேற்றம் முக்கியத்துவம் பெற தொடங்கிவிட்டது ரயில் பயணத்தின் போதே தயாரித்து வைத்திருந்த இன்றைய புரட்சியின் பாட்டாளி வர்க்கத்தின் கடமைகள் ஆய்வுரைகளை போல்ஸ்விக் இருந்த கூட்டத்திலும் போல்ஸ்விக்குகள் மற்றும் மென்ஷிவிக்குகள் இருந்த கூட்டத்திலும் முன்மொழிந்து அவர் பேசுகிறார் இந்த உரைதான் பின்னர் ஏப்ரல் ஆய்வுரையில் அழைக்கப்பட்டது அடுத்த சில தினங்கள் எழுதிய செயல் தந்திரம் பற்றிய கடிதங்கள் புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் கடமைகள் ஆகியவற்றை இணைத்துதான் ஏப்ரல் ஆய்வுகள் என்ற நூல் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகளை தான் பிளக்னோ முதல் டிராஸ்கி வரை எதிர்த்தனர் ஜெர்மன் ராணுவ அதிகார வர்க்கத்துடன் லெனினுக்கு தொடர்பு இருக்கிறது என ரஷ்ய முதலாளித்துவ கட்சிகள் அவதூறு பிரச்சாரம் செய்தன லெனையும் அவரது தோழர்களையும் உறுதியாக எதிர்க்க வேண்டும் என மென்ஷ்பிக்குகள் கூப்பாடு போட்டனர் ஆனால் நடந்தது என்ன லெனது கருத்துக்கள் பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறை யதார்த்தமாக்கப்பட்டது இந்த ஆய்வுரைகள் புரட்சியின் தற்போதைய கட்டம் இடைக்கால அரசு குறித்த நிர்ணயிப்பு சோசியலிச புரட்சிக்கான வழிகாட்டுதல் அதற்காக மக்களை வென்று எடுக்கவும் விவசாயிகளை வழிமுறைகள் கட்சி அமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என பல்வேறு முக்கிய அம்சங்களை கருதுகொள்ள கொண்டுள்ளது உலக யுத்தமும் புரட்சிகரமான தற்காப்பு முதலாம் உலக யுத்தம் குறித்த நிர்ணயப்பின்படி செயல்படாததால் பல்வேறு நாடுகளில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பின்னடைவுக்குள்ளானது வரலாறு ஆனால் தலைமையிலான போல்ஸ்விகள் மட்டுமே இந்த யுத்தத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டனர் அது அவ்வளவு எளிதாக இருந்ததா யுத்தம் அவசியமானது நாடு பிடிப்பதற்கான வழிமுறை அல்ல யுத்தம் என்று பெரும்பான்மையான ரஷ்ய மக்கள் கருதினர் கருத வைக்கப்பட்டனர் எனவே இதற்கேற்ற போல் யுத்தத்திற்கு ஆதரவு வகையில் புரட்சிகரமான தற்காப்பு ரெவல்யூஷனரி டிஃபென்ஸ் என்ற நிலைப்பாட்டை இடைக்கால அரசாங்கம் எடுத்தது இதை கடுமையாக எதிர்த்தார் லெனின் இந்த யுத்தமானது சந்தேகத்திற்கிடமின்றி கொள்ளைக்கார ஏகாதிபத்திய யுத்தம்தான் என கூறினார் மூலதனத்திற்கும் யுத்தத்திற்கும் உள்ள பிரிக்க முடியாத பிணைப்பை எடுத்துரைத்து மூலதனத்தை தூக்கி யுத்தத்திற்கு முடிவு கட்டாமல் உண்மையில் ஜனநாயக சமாதானத்தை ஏற்படுத்துவது சாத்தியமல்ல என்பதை மக்களிடம் எடுத்துரைக்க லெனின் வற்புறுத்தினார் புரட்சிகரமான தற்காப்பில் நம்பிக்கை கொண்டுள்ள வெகு மக்களின் சந்தேகம் கொள்ளாமல் அவர்களை முதலாளிகள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை மிக தீர்க்கமாக விடாப்பிடியாக பொறுமையாக மக்களிடம் எடுத்துக்காட்ட வேண்டியது அவசியம் மேலும் இது போன்ற பிரச்சாரங்களை யுத்தத்தில் பணியாற்றி வரும் ரஷ்ய இராணுவர்கள் மத்தியிலும் விரிவான முறையில் கொண்டு என்றார் ஏனெனில் அப்போது ரஷ்ய இராணுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் வீரர்கள் கிராமப்புற விவசாயம் சீரழிக்கப்பட்டதால் பிழைப்பு தேடி சேர்க்கப்பட்டவர்களே தற்காப்பு வாதத்திற்கு எதிரான இத்தகைய போராட்டம்தான் திட்டவட்டமான வெற்றியை கொடுக்கும் என கூறும் லெனின் ஒருவேளை வேகமாக வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் வெற்றி யதார்த்தமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்கிறார் புரட்சியின் தற்போதைய கட்டம் நீண்ட உதிரி சந்தமாய் சமகால கவிஞர் கூட்டத்தால் எல்லின் நகையாடப்படும் நான் காலமெனும் மலைகளை தாண்டி வருகின்ற ஒன்றை யாரும் காணாததை காண்கிறேன் பட்டினி பட்டாளத்தால் மனிதனின் பார்வை குறுக்கப்படும் அவ்விடத்தில் புரட்சியின் முட்கிரிடம் தரித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறை பார்க்கிறேன் நான் புரட்சி எதிர்பார்த்து அக்காலத்தின் சூழலை தனது கவிதையில் பிரதிபலிக்கிறார் கவிஞர் மாயோகோவஸ்கி கலைஞரின் எதிர்பார்ப்பை கச்சிதமாக காலத்தில் நிறைவேற்றுகிறார் புரட்சியாளர் லெனின் எப்படி மாறி வரும் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு புரட்சிக்கான கட்டத்தை தீர்மானிப்பது மிக முக்கியமானது அதை தான் லெனின் செய்தார் ரஷ்யாவில் இன்றைய நிலைமையின் சிறப்பம்சம் புரட்சி ஆரம்ப கட்டத்திலிருந்து இரண்டாம் கட்டத்திற்கு மாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது என்கிறார்கள் லெனின் அதாவது ஆயிரத்தி பிப்ரவரி மாதம் நடைபெற்ற புரட்சியில் அதிகாரத்திற்கு வந்த இடைக்கால அரசு புரட்சியின் முதல் சோசலிசத்தை நோக்கி இரண்டாம் கட்டம் எனவும் லெனின் வரையறுக்கிறார் உழைக்கும் வர்க்கத்திற்கு இருக்க வேண்டிய வர்க்க விழிப்புணர்வு ஸ்தாபன வலிமை இல்லாததால் புரட்சியின் முதல் கட்டம் முதலாளி வர்க்கத்தின் கைகளில் அதிகாரத்தை கொடுத்தது இரண்டாவது கட்டத்திலோ அதிகாரம் உழைக்கும் வர்க்கம் மற்றும் ஏழை விவசாய கைகளுக்கு வரவேண்டும் என்கிறார் லெனின் இத்தகைய முடிவுக்கு லெனின் வந்ததற்கான காரணங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக உலக புரட்சிகர சக்திகள் தங்களது நாடுகளின் மார்க்சிய தத்துவத்தை சூழுக்கேற்ற போல் எப்படி பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு மார்க்சியவாதி சாத்திய பாடலில் இருந்து ஆரம்பிக்காமல் யதார்த்த நிலையிலிருந்து பார்க்க வேண்டும் என்கிறார் லெனின் மறுக்க முடியாத உண்மை என்னவெனில் உண்மை நிகழ்வுகளையும் யதார்த்தத்தின் கர கராரான விபரங்களையும் ஒரு மார்க்சியவாதி கணக்கில் எடுக்க வேண்டும் நேற்றைய தத்துவங்களை பிடித்து கொண்டு தொங்கக்கூடாது இந்த தத்துவத்தையும் மற்ற தத்துவங்களைப் போலவே பிரதானமாகவும் பொதுவாகவும் தான் கூற முடியும் வாழ்க்கையின் சிக்கலான அம்சங்களை ஸ்தூலமாக பரிசீலிப்பது போலன்றி இது ஏறக்குறையதான் பரிசீலிக்கும் இவ்வாறு லெனின் கத்தேயின் ஒரு மேற்கொள்ள சுட்டிக்காட்டுகிறார் எனது நண்பனே தத்துவம் நரைத்து போனது ஆனால் வாழ்க்கை என்னும் விருட்சும் பசுமையானது சாகாபரமான வாழ்க்கை மரம் தான் பசுமையானது இதன் மூலம் வாழ்க்கை அனுபவத்தை நடைமுறையை தத்துவத்தோடு இணைத்து பார்க்கணும் என சொல்லித் தருகிறார் தோழர் லெனின் புரட்சிக்கான பாதை போல் தவிர அன்றிருந்த மற்ற அனைத்து சக்திகளும் இடைக்கால அரசின் முதலாளித்துவ அரசின் மீது மாயை உருவாக்கி வண்ணும் இருந்தன இதை தகர்க்க வேண்டும் என்கிறார் லெனின் அதே நேரத்தில் இந்த அரசுக்கு மாற்றாக தொழிலாளர்கள் விவசாயிகள் அடங்கிய சோவியத்துக்கள் தான் புரட்சிகரமான அரசு என வரையறு செய்கிறார் இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் தொழிலாளர் விவசாயிகள் அடங்கிய சோவியத்துகளில் அப்போது பெரும்பான்மையாக இருந்தவர்கள் சோசலிஸ்ட் புரட்சியாளர்கள் தான் போல்ஷுக்குகள் எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருந்தனர் ஆனாலும் லெனின் இந்த தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத்துக்கள் தான் புரட்சிகரமான அரசாங்கத்தின் சாத்தியமான ஒரே ரூபமாகும் என்பதை வெகுஜனங்களுக்கு விலக்கி கூற வேண்டும் என்கிறார் நாம் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் வரை தவறுகளை விமர்சித்து அம்பலப்படுத்துவதை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்க அதிகாரம் அனைத்தும் தொழிலாளர் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத்துக்கு மாற்றப்படும் என்பதையும் கற்பிப்போம் அப்போதுதான் அனுபவத்தின் பேரில் மக்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் அதாவது முதலாளித்துவ அரசின் செல்வாக்கிலிருந்து மக்கள் விடுபடுவர் என தோர் லைனின் கூறுகிறார் அதே போன்று தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்களின் பிரதிநிதிகள் கொண்ட சோவியத்துக்களை மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை நாடெங்கிலும் கொண்ட குடியரசு அமைய வேண்டும் தற்போதுள்ள இடைக்கால அரசின் போலீஸ் இராணுவம் அதிகார ஒழிக்கப்பட வேண்டும் அதிகாரிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் அவர்களை அப்பதவியிலிருந்து நீக்க உரிமை வேண்டும் அது மட்டுமல்ல லெனின் சொல்கிறார் அதிகாரிகளின் சம்பளம் ஒரு திறமையான தொழிலாளின் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது உடனடியாக அனைத்து வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோடு இணைக்கப்பட்டு தொழிலாளர்களின் பிரதிநிதிகளின் அதாவது சோவியத்துகளின் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் லெனின் அதே நேரத்தில் நமது உடனடி கடமை சோசலத்தை புகுத்துவதும் அல்ல சமூக உற்பத்திகளையும் உற்பத்தியாகும் பொருட்களின் விநியோகத்தையும் தொழிலாளர் பிரதிநிதிகளின் சோவியத் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதுதான் என மிக பொருள் பொதிந்த கடமையை வரையறுக்கிறார் புரட்சிகர சக்தியான விவசாய வர்க்கம் மார்க்சிஸ்ட் தத்துவத்திற்கு மிக பெரும் பங்களிப்பில் எனினும் வழங்கியுள்ளார் அதில் மிக முக்கியமானது விவசாய வர்க்கத்தை புரட்சியின் அச்சாணியாக மாற்றியது விவசாய போராட்டங்கள் கழகங்கள் பிரெஞ்சு புரட்சியின் போதும் நடைபெற்றது ஆனால் போல்ஷ்விக் தலைமையிலான ரஷ்ய புரட்சியில்தான் அது மைய சக்தியாக மாறியது அது லென்னால் தான் சாத்தியமானது எப்படி ஜார் ஆண்டு அரசானது மிகப்பெரிய தேசம் அது ஒரு முனையானது ஜெர்மனியை ஒட்டியிருந்தது தொழில் வளர்ச்சியடைந்த தொழிலாளர்களை மையப்படுத்திய பகுதியாக இருந்தது மறுபகுதியானது பெரும்பாலும் விவசாயிகளை உள்ளடக்கியிருந்தது இப்பகுதியானது ஆசிய கண்டத்தின் எல்லையை நோக்கி இருந்தது இவ்விடத்தில் தான் லெனின் ஒரு பெரிய தேசத்தில் புரட்சியை உருவாக்க வேண்டுமெனில் ஏகாதிபத்திய முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சக்திகளால் சிக்கி சின்ன வரும் மக்களை புரட்சியின் அச்சாணையாக மாற்றுவதற்கான கருதுகளை வளர்த்தெடுக்கிறார் தொழிலாளர் கட்சி என்பதால் விவசாய முன்வைப்பதோடு மட்டுமின்றி ரஷ்யாவில் விவசாய புரட்சியின் நலன்களுக்கு உகந்த உடனடியாக நிறைவேற்றக்கூடிய கடமைகளையும் முன்வைக்க வேண்டியது நமது கடமை என கட்சி அணிகளுக்கு கட்சிக்கு அசல் அதிகார வர்க்க புத்திமதிகளை முறியடிப்பதற்காக ஸ்தலங்களில் உள்ள விவசாய பிரதிநிதிகள் சோவியத்தின் முடிவுகள் பேரில் தாங்களாகவே விவசாய சீர்திருத்தத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்றும் உடனடியாக நில எஸ்டேட்டுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளை கட்சி வற்புறுத்த வேண்டும் என கோருகிறார் லெனின் இதை அப்போது லெனின் மட்டும்தான் சொன்னார் மற்றவர்கள் எல்லாம் இப்போது நிலத்தை கைப்பற்ற வேண்டுமா நில சீர்திருத்தை ஆரம்பிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர் ஆனால் களமோ லெனின் சொன்னதை சாத்தியமாக்கியது விவசாய வர்க்கத்தை ரஷ்ய புரட்சியின் அடிப்படையாக மாற்றியதன் மூலம் லெனின் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வற்றாத பங்களிப்பு செய்துள்ளார் அது மட்டுமல்ல ஆசிய நாடுகளின் காலனி ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டுவதற்கான உந்து சக்தியாகவும் மாறினார் தோர் லெனின் சமூக ஜனநாயக கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறியதன் பின்னணி தனது ஏப்ரல் ஆய்வுகளில் கட்சியின் கடமைகளாக லெனின் சுட்டிக்காட்டியதில் ஒரு அம்சம் கட்சியின் பெயரை மாற்றுவது அதுவரை சமூக ஜனநாயகவாதிகளாக கம்யூனிஸ்டுகள் தங்கள் அழைத்து வந்தனர் எனவே அன்று சமூக ஜனநாயக கட்சி என்பது கம்யூனிஸ்ட் கட்சியாக கருதப்பட்டது முதல் உலகத்தின் போது சமூக ஜனநாயகத்தின் அதிகாரபூர்வமான தலைவர்கள் உலகெங்கிலும் சோசலிசத்திற்கு துரோகம் இழித்து விட்டு அந்தந்த நாட்டு முதலாளிகளின் பின்னால் அணி திரண்டு விட்டனர் எனவே சமூக ஜனநாயகம் என்ற வார்த்தை நடுநிலையானவர்கள் என்ற பெயரில் அதிகார வர்க்கத்தின் சார்பானவர்களாக மாறியவர்களை குறிப்பிடும் தரம் தாழ்ந்த வார்த்தையாக மாறிவிட்டது எனவே கம்யூனிஸ்ட் என்னும் பெயர் கட்சியின் இறுதி லட்சியத்தை சரியாக குறிப்பிடுவதால் சந்தர்ப்பவாதத்திற்கும் குறுகிய தேசவெறிக்கும் இடமளிக்காத வகையில் கட்சியின் பெயரை கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் மேலும் புதிய அகிலத்தை அதாவது கம்யூனிஸ்ட் அகிலத்தை நிறுவ வேண்டும் என்றும் லெனின் வழிகாட்டினார் நிறைவாக இன்று உலகமே கொண்டாடிக் கொண்டிருக்கும் ரஷ்ய புரட்சி நூற்றாண்டை சாத்தியமாக்கி மனித உலக வரலாற்றில் மிக முக்கிய மயில்கல்லாக மாறிய புரட்சியை சாத்தியமாக்கியதற்கான கருதுகளை உருவாக்கியது ஏப்ரல் ஆய்வுகள் என்றால் அது மிகையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்போது வரை பெட்ரோக்ராஜில் நடைபெற்ற ரஷ்ய போல்ஸ்விக் கட்சியின் மாநாட்டில் லெனின் முன்மொழிந்த ஆய்வுரைகள் ஏற்கப்பட்டது இதில் எண்பதாயிரம் கட்சி உறுப்பினர்கள் சார்பாக நூற்றி பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இம்மாநாடு கட்சியின் அரசியல் ஒற்றுமைக்கும் ஒன்றுபட்ட சக்தியாவிற்கும் உதவி செய்தது மட்டுமின்றி ஒரு நாட்டில் சோசலிசம் வெற்றியடையும் வாய்ப்பு இருக்கிறது எனும் கூற்றையும் உறுதிப்படுத்தியது லெனினது ஆய்வுகளை பிதற்றல் என்று பிளக்னோ கூறிய லெனின் கூறினார் பாரிஸ் கம்யூனி அனுபவத்தை பற்றியும் தொழிலாளி வர்க்கத்திற்கு எத்தகைய அரசாங்க அமைப்பு தேவை என்பது குறித்தும் மார்க்ஸும் ஏங்கல்சும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று ஆயிரத்தி என்ன கூறினால் என்பதை நினைவுபடுத்தி இணைத்து விலைக்கு கூறுவதை கூச்சலிடுவதும் திட்டுவதும் மிகவும் எளிதானது என்பதில் சந்தேகமில்லை என்றார் மேலும் நாம் உலகை மாற்றுவதற்காக நிற்கிறோம் கோடானக்கோடி மக்களை இழுத்துள்ள கோடானக்கோடி மூலதனத்தின் நலன் சம்பந்தப்பட்ட ஏகாதிபத்திய உலக யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்காக நிற்கிறோம் மனித சமுதாயத்தின் சரித்திரம் கண்டிராத மிகப்பெரிய பாட்டாள வர்க்க புரட்சியால் தான் இந்த யுத்தத்திற்கு முடிவு கட்டி உண்மையான ஜனநாயகம் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் இருந்தாலும் நம்மை கண்டு நாமே பயப்படுகிறோம் அன்பான பழைய சட்டையை தூக்கி எறிய கஷ்டப்படுகிறோம் கரைப்படைந்த சட்டையை தூக்கி எறிந்து விட்டு சட்டை அணிவோம் என்கிறார் லெனின் துணவியும் தோருமான குரூப்ஸ்கையா தனது நினைவு குறிப்புகளில் நெருக்கடியான காலகட்டங்களில் ஆலோசனை தேவைப்படும் தருணத்தில் எப்போதும் லெனின் மார்க்ஸ் ஏங்கல்ஸிடமே செல்வார் தான் எதிர்நோக்கும் சூழலில் மார்க்ஸ் இருந்தால் என்ன செய்வார் எத்தகைய நிலைப்பாடு எடுப்பார் என்ற அடிப்படையிலேயே லெனின் செயல்படுவார் மார்க்சின் உண்மையான சீடன் லெனின் என்கிறார் மார்க்சியத்தை தனது காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்றாற்போல் வளர்த்தெடுத்து ரஷ்ய புரட்சியை சாதித்தார் லெனின் இந்தியாவில் பெரும் பகட்டோடு உருவாக்கப்பட்ட நவீன தாராளமயமாக்கள் கொள்கையின் கொடூரங்களும் பலவீனங்களும் பலிச்சென தெரிய ஆரம்பித்துவிட்டன இதை பார்த்து உருவான இளைய தலைமுறை இக்கொள்கையின் விளைவுகளுக்கு எதிராக எழுச்சியுடன் போராடி வருகிறது சர்வதேச நிதி நிறுவனத்தால் திட்டமிட்ட சூறையாடலுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை அடித்தளமாக கொண்ட புரட்சிகரக் கட்சியை கட்டுவதன் மூலம் இந்திய புரட்சியை சாதிக்க மார்க்சிடம் மார்க்சியம் பயில்வதும் லெனியிடம் லெனினியம் கற்பதும் நம் காலத்தின் அவசிய